பிரபிஜா தோத்திரவேத்தைக்கணயானீத்தம்து நம மன்மபவ் மதியஜீமா நமஸேஷியசி சத்தியம் பிரேசி மே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல கர்மகாண்டத்தோட சாரத்தை எல்லாம் சுருக்கி உபதேசம் பண்ணுகிறார் அல்லது கர்மயோகத்தினுடைய சாரோபதேசம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்த ஸ்லோகம் ஞான யோகத்தினுடைய சாரமான உபதேசம் ஆ அர்ஜுன்கிட்ட சொன்னார் நீ நான் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்து நீ எப்படி விரும்புகிறியோ அப்படி செய்ன்னார் ஆனால் உனக்கு யோசிக்கிறது சிரமம்னு எனக்கு தோன்றுகிறது ஆகையினால் நீ எங்கிட்ட ரொம்ப பக்தனாக இருக்கிறதுனால என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால எனக்கும் வேலை பரம பிரீத்தி இருக்கிறதுனால நான் உனக்கு நன்மையை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்க மண் மனாபவ மத் பக்தோபவ மத்யாஜி பவ மாம் நமஸ்குரு நமஸ்குருங்கிறதுக்கு ஆதிசங்கரை சொல்கிறார் என்னையே முற்றிலும் சார்ந்திருப்பாயாக நான் உனக்கு உறுதி சொல்லுகிறேன் பிரதிஜை பண்ணுகிறேன் இவ்வாறு நீ இதை கடைப்பிடிப்பாயே ஆனால் தே சத்யம் பிரதிஜானே மாமேவ ஏஷ்ய நான் உண்மையாக உனக்கு உறுதி அளிக்கிறேன் நிச்சயமாக நீ என்னையே அடைவாய் மே பிரியகா சி எனக்கு மிகவும் அன்புக்குரியவனாக இருக்கிறாய் இதையெல்லாம் கடைப்பிடிக்கின்றவன் இறைவனுடைய ஆனந்தத்தை உணரக்கூடிய வாய்ப்புடையவனாக இருக்கிறான் என்பது கருத்து ஆஹ மண்மனா பவான்னா ஆனந்தமே வடிவான அமைதியே வடிவான இறைவனையே குறிக்கோளாக கொள் மத்பக்தோ பவ இறைவனிடத்தில் பேரன்பு செலுத்து இறைவனிடத்தில்னு சொன்னால் துன்பமில்லாத பேரின்பமே வடிவான இறைவனையே போற்றி வழிபடுவாயாக நாம் பண்ணுற பூஜைலாம் உண்மையான தத்துவத்தை உணர்ந்து அமைதியில் ஆனந்தத்தில் தெளைக்கணுங்கிறது தான் அந்த அமைதியும் ஆனந்தமும் ஆண்டவனுக்கு அந்நியமாக கிடையாது அமைதியும் ஆனந்தமே வடிவானவன் ஆண்டவன் மத்யாஜி பவ என் பொருட்டு வேள்விகளை யாகங்களை செய் எல்லா ஈஸ்வரனை சார்ந்திருந்து மாம் நமஸ்குரு என்னையே வணங்குவாயாக ஆக வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு அதாவது வாழ்க்கையில் அடைய வேண்டிய குறிக்கோள்கள் அதற்குரிய வழிமுறைகள் எல்லாவற்றையும் எனக்கு சமர்ப்பணம் செய் உன்னுடைய பொருளை எனக்கு சமர்ப்பணம் செய் இன்பத்தின் பொருட்டு பொருளீட்டுவாயாக புல நின்பங்களை அற வழியில் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு புல இன்பங்களை எனக்கு சமர்ப்பணம் செய்வாயாக அறங்களையெல்லாம் எனக்கு சமர்ப்பணம் செய்வாயாக ஞானத்தை பெறுதல் பொருட்டு இவைகளையெல்லாம் நீ சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதுதான் கருத்து அவ்வாறு செய்தால் நிச்சயம் இன்பமே வடிவான அமைதியே வடிவான ஆண்டவனை நிச்சயம் அடைந்து விடலாம் ஏனென்றால் நாம் எல்லோரும் ஆனந்தத்தை அமைதியை விரும்புகிறவர்கள் அதை நாம் நிச்சயம் அடைவோம் என்பதில் சந்தேகம் இல்லை வாழ்க்கையின் குறிக்கோள்களெல்லாம் இறைவனை சார்ந்து நிகழட்டும் அதற்கான வழிமுறைகளெல்லாம் இறைவனை சார்ந்தே இருக்கட்டும் என்பது இதனுடைய சாரம் ஆக ஜீவாத்மா பரமாத்மாவை அடிபணிந்து அவர் இட்ட கடமைகளை பொறுப்போடு செய்வதுதான் கர்மயோகத்தின் சாரம் அதுதான் இந்த ஸ்லோகத்தின் விஷயம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான